அவர்கள் வித்திருத்தார்கள் இரவின் ஆரம்பத்திலும் நடு இரவிலும் இரவின் விருதியிலும் தொழுவார்கள் அவர்களின் வித்திரு தொழுகை சகர நேரத்தில் முடியும் ஒன்பது ஒன்பது ஆறு முஸ்லிம் ஏழு நான்கு